சத்குரு சுவாமி கிடி குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குரு கிருப்பையால் நித்தியம் அந்த கர்க்க பாகவதம் பார்க்குறோம் இல்லையா அதில் அந்த ஊஷா பரணியத்தில் கடைசி அறுபத்தி மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தது என்ன நாலு மாதம் ஆயிடுத்து அந்த அனிருத்தனை பார்க்காம துவாரகையில் அந்த பந்துக்கள் எல்லாம் மிகவும் வருத்தப்பட்டு இருக்கார்கள் அந்த இடத்துல நிறுத்தி மேலே மூலத்தை பார்ப்போம் ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து நாரதாத் தத் உபா கர்ணிய நாரதாத் தத் உபா கர்ணியம் வார்த்தா பத்தச்ச கர்ம பிரயஜோ வஷய கிருஷ்ண நார்த்தர்ணியம் வாத்தம் பர்ம யுஷ் சோணித்தபுரம் வஷய கிருஷ்ணேவோ யுனாசாம்போரண நந்த உந்திராஷா பிரும்னோ யுதானச்சாம்போ அத்தாரண நந்த உந்த நந்த உந்திராஷ்வ सर्वतो, था सर्वतो दिशं, அக்ோகணிபிகேசிமேதோதிஷம் ருதூபாணம் சம்தே சுவரிஷபா அோகணி யுவசி சமே சுவோதிஷம் ருதூபாணம் சம்தே சுவரிஷா பஜியமான அட்லோப்பு ரணோ ருஷ அவிஷ்டு சைனோ பனபுரோ அட்லோப்பு ரணோஷ அவிஷ்ட துலியசை அவின பாகான் ருதிரா சசுதை பிரமதைவிரத ஆருக்கிய நந்திவஷபம் யூதே ராமகிருஷ்ணோகிரா சசுதை பிரப பிரம ஆக்கிய நந்திவஷம் யூதே ராமகிருஷ்ணோ ஆறாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேமிப்போம் वार्तां बद्धस्य ீ நாரம்பம்பயோரம் வணத்தியர் கர்ம யுணித்தபுரம் வணய கிருஷ்ண மத்தியுன்னோ விதான சாரண நந்த உபனந்திருஷ்ணா பிரியும்னோ யுதானம் போதசாரண நந்தோப்புனந்தபராமிருஷ்ணா அப்போகிணேபிகேசபிகிம் மீதோஷம் ஊதுகூனம் அமுந்த சுவதலா அப்போகிணேபிகேசபிகிம் மீதோஷம் ருதுகூநகரம் அமுந்தத்து சுவதலா பசியமான அட்டகோபுரம் பிரேட்சமாணுஷாவிலியசை அபி மனபுரோனப்பார்ட்டலோபுரம் பிரேட்சமாணு ருஷாவிஷ்டுலியோ அபி பாகவன் ருதிரா சசைமருக்கியிருஷபம் யூராமோகான் ருதிரா சசை பிரமத்தேர் பிரச்சகம் அருக்கி நந்தி ரிஷபம் யூதே ராம கிருஷ்ண ஜோகோ ஆறாவது ஸ்லோகம் பார்த்தோம் பகவான் அந்த துவாரக தான் அவன் தானே ரட்சிக்கிறான் அவன் இடத்துலேருந்து அவனுடைய முக்கிய மொதோ சீமந்த புத்திரன் தூக்கி போயிட்டான் பத்து நாள் கூட ஆகலை பத்து நாள் கூட ஆகாத குழந்தை அதை அந்த சம்பரம் துக்கின்னு போயிட்டான் அவரை வந்து ஐயா ஒன்றும் கண்டுக்கவே இல்லை அதை பற்றி கேரே பண்ணல ஒன்றும் வருத்தப்பட்டாலும் தெரியல ருக்மிணி தாயார் நே நேச்சுரலி அம்மா வருத்தப்படுவார் ஒன்றும் சொல்லலை ஐயா ஒன்றும் பேசவே இல்லை ஒன்றும் எந்த விதத்துலையும் ஒரு ஆக்ஷனே இல்லை இது ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தார் ஐயா அதே மாதிரி பேரன் போயாச்சு சரி பையனை விட பேரன் போ பொதுவா அதாவது வாழ்க்கையில் நம்ம பொதுவாக பார்க்கணும் அப்போது அதுவும் நாலு மாதம் ஆச்சு அவர் கண்டுக்கவே இல்லை ஏன்னா வரப்போகிறான் பேரப்புள்ள கல்யாணம் பண்ணிட்டு வரப்போகிறாங்க இதே நேரத்தில் ஒரு சின்ன சண்டை வேற ஆப்புடுது அதே நேரத்தில் தானும் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் செய்யலாம் அப்படி அதை பார்த்து ஐயா ஒன்றும் பேசவே கிடையாது அப்படி இருந்தார் இப்படியும் கட்டுப்பட்டிருக்கான் அவன் நாலு மாதம் ஆயிடுத்து பழகாலத்து நாலு மாதம் அப்போ அனிருத்தனுடைய சித்திரலேகா அபகரிச்சுன்னு போனார் சோனிதபுரத்தில் உஷையோட ஏகாந்தமாக இருக்கார் யுத்தம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கப்படுது இது அவ்வளவையும் நாரதேந்து கேட்டுட்டு கிருஷ்ணனை ரஷகனாக கொண்ட யாரவர்கள்லாம் சோனிதபுரத்துக்கு வந்தார் அப்போது சொன்னேன் இல்லையா இந்த புள்ளி வைக்கிறதெல்லாம் புள்ளி கோலம் போடுறோம் புள்ளி வைக்கிறார்கள் அதெல்லாம் சேர்க்கணும் அப்போது அண்ணனுக்கு கிருஷ்ணனுக்கும் பர்சனல் செக்ரட்டரி டைரி மெயின்டைன் பண்ணுறார் பர்சனல் செக்ரட்டரி பிஏவாக இருப்பார் என்னெல்லாம் போனோமோ சொல்லுவார் அவர் அவர் சொல்ல கிருஷ்ணன் சொன்னால் வாயத்துறோம் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாங்க அப்போ இதனால் உலக வழக்கை ஒட்டி அவரும் வாய முடியும் போடுவார் நாரதர் தான் அப்போ அங்கே இங்கே வர வேண்டிய விஷயெல்லாம் ஒன்றா சேர்ப்பார் ஒன்றா சேர்த்து சொல்லிட்டார் அவங்க இந்த மாதிரி ஆமாம் நாலு மாதம் இல்லையே அனிருத்தன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்கான் இங்கேப்பார் இந்த இடத்துல இருக்கான் இந்த சித்திரேக்கான இந்த மந்திரியினுடைய புத்திரி யார்த்தம் தூக்கி போயிட்டான் சோனிதபுரத்தில் உஷையோட ஏகாந்தமாக இருக்கான் அப்போ அவர்கள் கூடியாடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் வந்து சண்டை போட்டு அவனை வந்து கட்டி போட்டுருக்காள் நாகபாசத்தை கட்டி போட்டுக்காள் சொன்ன ஒன்று அப்போ என்னாச்சு அப்போது அப்போது கிருஷ்ணனை தலைமையாக கொண்டு யார் அவர்கள்னா சண்டைக்கு புறப்பட்டார்கள் சும்மாவா நாகபாசத்தால் கட்ட போட்டு நாகபாசகி பபந்த நாகபாசகி பபந்த இருக்கு நாகப்பாசி பலி நந்தனும் பலி கனந்த பார்த்தோம் இல்லையா அப்போ அத கேட்டு தோடுது வரத்துக்கு எல்லாம் கிளம்பினார் அப்போ பலராமனையும் கிருஷ்ணனையும் அவர்களுக்கு பின்னாலேயே அனுசரித்து போகக்கூடிய பிரத்யும்னன் பிரத்யும்னன் அப்பா வாச்சியுமன் யூதானன் கதன் சாம்பன் சாரணன் நந்தன் உபநந்தன் பத்ரன் இப்படி யாராவது சேட்டரெல்லாம் பன்னெண்டு அக்ஷோகுணி அக்ஷ பன்னெண்டு அக்ஷோகணி சேனைகளை திரட்டிண்டு பானாசூருடைய நகரத்தை இடைவிடாமல் நாலு பக்கத்துலையும் அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் நாலு பக்கத்துலையும் நாலு பக்கத்திலையும் சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் நாலு பக்கத்திலையும் சூழ்ந்து கொண்டு பானாசுரன் பட்டணத்து உத்தியானம் மதில் சுவர் அந்த அட்டாலைகள்னால் இது சாப்பிடக்கூடிய இதை இடங்கள் அதாவது சத்திரம் மாதிரி வச்சுக்கலாம் உணவு சாலைகள் உணவு சாலைகள் கோபுர வயல்கள் இவெல்லாம் அழிக்கப்படதை பார்த்து கோபம் கொண்டும் அவன் வந்து யாரவ சேனையோட அதற்கு சமமாக இருக்கக்கூடிய சேனையோட வெளியில் வந்தான் அந்த சோனிதபுரத்து வெளியில் வந்தான் வந்தால் பகவான் பரமேஸ்வரன் தன்னுடைய புத்திரனான ஸ்கந்தனோட கூட பிரமத கணங்கள் பூத கணங்களோடு சூழப்பட்டு நந்தி விஷபத்தில் ஏறிண்டு வானனுக்காக பரராமனோடையும் கிருஷ்ணனுடையும் சண்டை போட ஒன்று அதுதான் பக்தவத்தலா அதுதான் ஒரு பக்தவத்தலன் அப்படி வந்தார் அப்ப சித்திரலேகம் அனிருத்தரை கவர்ந்து தூக்கிக் கொண்டு சோழிந்து புறம்பு எடுத்துன்னு அங்க ஊஷையோட அந்த அநிருத்தம் சௌக்கியமாக தனியாக இருக்கான் சந்தோஷப்பட்டது பாணனுடைய சேனைகள் அவனை சூழ்ந்து அவனை பிடிக்க வரபோது அவர்களை ஜெயித்தது பாணன் வந்து நாகபாசத்தாலம் அவனை கட்டி போட்டது இவ்வளவு விஷயங்களும் நாரதர் வந்து எல்லாம் சொன்னார் இங்கே இங்கே கண நாலு நா நாலு மாதமாக கடமை இங்கே இருக்கான் இந்த இங்கே இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போட்டார் அவர் வந்து கிருஷ்ணன் சொல்ல மாட்டான் அது வந்து அதுதான் விஷயம் பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் அப்படி சொல்லிட்டார் அவர்கள் யார் அவர்கள் பார்த்தார் கிருஷ்ணனிய தலைவனாக கொண்டு சோனிதபுரத்துக்கு எல்லாம் சேனையை திரட்டின் போறார் பலராமனோட கிருஷ்ணனியும் தொடர்ந்து பிரத்யும்னன் சாத்தியகி பிரத்யும்னன் சாத்தியகி கதன் சாம்பன் சாரணன் நந்தர் உபநந்தர் யாரோ வீரர்கள் அப்படி பன்னெண்டு அக்ஷோகணி சைன்யம் பன்னெண்டு அக்ஷோகணி சைன்யம் ஒரு கணக்கு சொல்லிட்டார் அதை திரட்டிண்டு நான் அந்த பாணனுடைய நகரத்தை நாலு பக்கங்களையும் சூழ்ந்து கொண்டார் இந்த நகரமும் தோட்டங்களும் மதில்களும் கொடுங்கைகளும் கோபுரங்களும் உணவு இப்படி அழிக்கப்பட்டதை பார்த்த பானனுக்கு கோபத்தோடு ஆறாவது வருது நமக்கு எதிராக அப்படின்னு எதிகளுக்கு பகையவர்களை சமாத்தானும் ஒரு பன்னெண்டு அக்ஷோகணி சேனைகளை திரட்டிண்டு நகருக்கு வெளியில் வந்தான் அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி வருது பாணனுக்காக ரு ரு ரு பகவான் தன்னுடைய புத்திரனான சுப்பிரமணிய சுவாமியும் முருகனோடையும் பிரமத கணங்கள் பூதகணங்களோட அந்த சிறந்த ரிஷபம் காளையான நந்தி மேலே ஏறிண்டு பலராமனோட கிருஷ்ணனோட சண்டை போட வந்தார் சண்டை போனார் மேலே ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து மேலே பார்ப்போம் மேலே பார்ப்போம் ஆசீத்து சுமலம் யுத்தம் அத்புதம் ரோமஹர்ஷனம் ஆசீத் தம் துமலம் யுத்தம் ஆசீ சுலம் யுத்தம் அது ரோமர்ஷணம் கிருஷ்ணோராஜன்னு உபயோரப்பம் ஆசீத் சுசுமலம் யுத்தம் அது ரோமர்ஷனம் கிருஷ்ணோராஜன் ருஜிம் நுயோரப்பும்பலுகா தாம்பாத்தியகும்பம் பலனம்யுகா தாம்பன சகசத்தியகம் பிரம்மாரியுராதீஷ முனியா சித்தச்சாரணர்வரோஷா மாணி திரமான் ப்மாரியசுராம சித்தச்சாரோய விமான திருஷமாச்சரா சௌரி பூத்த பிரமூக டாக்குனீயா சிநாயன் சங்கராணுச்சரா சௌரி பூத்த பிரமூக டாக்குனீயா சவினாஜக பிரேதமா திரபிசாஜாம் செம் கூஷ்பாண்டான் பிரம்மராட்சசான் திராவயா மாச தீக்ணாகிரகி சரகி சார்ங்க தனுச்சுதை பிரேதமா திரபிசாஜாம் சூஷ்மாண்டானே பிரம்மராட்சசானே திராவயா மாத தீக்ணாகிரஹி சரகி சார்ங்க தனுச்சுதை பார்ப்போம் மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் அறுபத்தி அத்தியாயம் ஊஷா பரணியத்துலமஸ்கந்த உத்தரார்த்தத்துல ஆசீத சுத்துமூலம் யுத்தம் ஆசீத்தை சுத்துமூலம் யுத்தம் அத்தம் ரோமஹர்ஷணம் கிருஷ்ணசங்கரையோ ராஜன்ன பிரத்யும்ன உகையோரபீம் ஆசீத்தை சுத்துமலம் யுத்தம் அத்புதம் ரோமஹர்ஷனம் கிருஷ்ணசங்கரையோ ராஜன்ன பிரத்யும்ன உகையோரப்பீம் கும்பாண்டம் பலனுகா சம்பாணுணே கும்பாண்டூபர் பலனம்யுகாணபுணேனே ப்ரேசுராதீச முனியாக சித்தச்சாரப்சரோய்மாரியதீச முனியா சித்தச்சாரணர்வப்சரோய திரும்மான் शौरि भूत प्रमतगुख्यकाने डाकनीया तो वेतालानाय शांसराण सौ भूत प्रमतगुख्यकाने डाखनीया तो वेताला सीनायका प्रेतमातृचा चूष्मा ब्रमराक्षसा द्रव्यमा तीक्षाग्रि सर सांगधनुच्युत प्रेतमातृचा चूष्मा ब्रह्मराक्ष திராவிய மாத தீக்ஷ்ணாகிரிகி சரகி சார்ந்த தனுச்சுதைகிப்போம் பல இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இதை சேர்ப்பார் விட்டு போன இடத்த கேப் இருக்கிற பார்த்து சேப்பார் நம்ம கோத்து விடுவார் மேலே அந்த லீலைகள் நடக்கணும் அதுக்கு நாரத சுவாமி போனார் அதுதான் அவர் வந்து பர்சனல் செக்ரட்டரி பிஏ அவருக்கு டைரி மெயின்டைன் என்ன பண்ணுறாங்க ஆமாம் குழந்தை பேரன் பிள்ளையை காணும் அம்மாவா பிள்ளையை காணணும்னு அதே மாதிரி பேரனைக்கணும் அம்மாவா பிள்ளை பேரணக்கணும் இங்கே போய்ட்டு நான் தேடுப்பா தேடுப்பா தேடு எங்கே பண்ணுவோம் இங்கே இங்கேயே போயிருப்பான் அப்படி தேடும் இதே மாதிரி நார் அப்படி தான் கண்ணன் பண்ணியிருப்பார் நார் நாரத சுவாமி தானே பற்றியா சரி நம்ம இப்போ சேனையை போலாம் அப்படின்னு கிளம்பி போயிருக்கு இதுதான் விஷயம் கிருஷ்ண பகவானுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இப்ப யாராருக்கு எப்படி சண்டை பிரத்யுமனுக்கும் குகனுக்கும் அப்படி ஏதாவது சரீரத்தில் இருக்கக்கூடிய ரோமம் இருக்கு அது சிலிருக்கிற மாதிரி ஆச்சரியகரமான கடுமையான யுத்தம் நடக்கிறது பரமேஸ்வரனுடைய புள்ள குகன் பரமேஸ்வரனுக்கு சமமான ஒரு சக்தி படைத்தவன் குகன் கிருஷ்ணனுக்கு சமமான சக்தி படைத்தவன் பிரத்யும்னன் அப்போ கிருஷ்ணனுக்கும் பரமேஸ்வனுக்கும் பிரத்யம்னன் கூகனுக்கும் சண்டை நடக்குது அப்போ பலராமனுக்கும் கும்பாண்டவனுக்கும் நடக்கிறது கூப்பகர்ணனுடையும் நடக்கிறது சாம்பனுக்கும் பானனுடைய பிள்ளைகளோடு நடக்குது சாத்திகி பானனோடு நடக்குது சாத்திகி அவன் வந்து அவர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான தலைவன் பானனோடு சண்டை பிரம்மதேவர் போன்ற தேவஸ்ரேஷ்டர்களாக முனிவர்களும் சித்தர்களும் சாரணர்களும் கந்தர்களும் அப்சர சுத்திரிகளும் எல்லா எக்ஷர்களும் எல்லாம் பரமேஸ்வரனுக்கும் கண்ணனுக்கும் நாராயணனுக்கு சண்டை நடக்குது எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க முடியும் நம்ம ஊரில் ஒரு ஆக் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் கூட்டிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் உபகாரலாம் பண்ண மாட்டாங்க கூட்டிட்டு வே வேடிக்கை பார்க்கணும் அது மாதிரி எல்லாம் விமானத்தில் ஏறிண்டு அவர்களும் யுத்தம் பரமேஸ்வன் கிருஷ்ணன் வந்து பரமேஸ்வருடைய கிங்கரர்களான பூதங்களையும் பிரமதர்களையும் குஷ்கியக்கர்களையும் டாகினிகளையும் யாத்துதான்களையும் விநாயகர்கள் இப்படியும் பலவிதமான ஒரு கூட்டம் இருக்கு ஒரு செட் இருக்கு வேத்தாளர்கள் பிரேதங்கள் மா மாத்தர்கள் பிசாச்சர்கள் கூஷ்பாண்டர்கள் பிரம்மராட்சதர்கள் எவ்வளவு பேருக்கு கணங்கள் எல்லாம் பரமேஸ்வனிய கிங்கரர்கள் அவர்களை வந்து கூர்மையான நுனி கொண்ட சாரங்கம்னு சொல்லப்பட்ட தன்னுடைய தனுஷு வந்து விடப்பட்ட பானங்களால் விரட்டி அடிச்சிட்டார் விரட்டி அடிச்சுட்டார் அப்போ இவ்வளோ பேரும் சார்கம் சாரங்கராஜன் யார் கும்பகோணத்தில் உட்கார்ந்து படித்திருக்காரு ஆறாவ முடியும் அப்பர்யாப்த சுவாமி பினாக்கம் சொல்லப்பட்ட தன்னுடைய தனுஷிலிருந்து பரமேஸ்வரனும் சார்கம் சொல்லப்பட்ட தனுசை கொண்ட கிருஷ்ணனுக்கு பலவிதமான அஸ்திரங்களால பிரயோகம் பண்ணார் அவருக்கு கிருஷ்ணன் வந்து ஆச்சரியப்படாம பிரத்தி அஸ்திரத்தால் முடித்தார் சும்மா விளையாட்டு ரெண்டாவடிக்க பார்க்கணும் நல்லா அடிக்கிற மாடி பண்ணி அடிக்கிற மாடி வாங்கிக்கோ நீ அடிக்கிற மாதிரி நான் வாங்கிக்கிற அப்படி வாங்கிக்கிறேன் அப்படி தான் அது அப்போது பிரம்மாஸ்திரத்துக்கு வாயவதற்கு வாயோஸ்ட்ரம் பர்வதாஸ்திரம் ஆக்னி யாத்திரைக்கு பார்ஜினியாத்திரம் பாசுபதாத்துக்கு நாராயணாத்திரம் இப்படி நடக்கிறது அவற்றை விஷயம் நடக்கிறது அப்போது பார்த்தார் நம்ம சுவாமி விவரமாக பார்ப்போம் விவரம் பார்ப்போம் ஏழாவது ஸ்லோகத்துலேருந்து அப்போது கிருஷ்ணனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் சண்டை யாராருக்கு என்ன சண்டை நடக்கிறதுன்னு விவரணம் பண்றார் நம்ம சுக பிரம்மரசிகள் யார் யார் யாராரோட சண்டை போட்டார் கிருஷ்ணனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் சண்டை பிரஜும்னனுக்கும் முருகனுக்கும் சண்டை இப்படி மயில் கூச்செறிகிற மாதிரி அப்படி கடுமையான சண்டை நடக்கிறது பலராமனோட கும்பாண்டனும் கூப்பகரனும் சண்டை போடணும் சாம்பன் வந்து பானனுடைய புத்திரனோடு சண்டை போடுறது சாத்திக்கு பானனோடு சண்டை பிரம்மா போன்ற உயர்ந்த தேவர்கள்லாம் அப்படியே அவர்கள்லாம் ரிஷிகள் சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்கள் அப்சர்கள் இல்லை யக்ஷரக்ஷர்கள் எல்லாரும் விமானத்தில் இருந்தேன் தண்டை நடக்கிறத வேடிக்கை பார்க்க முடியாது பரமேஸ்வரனுக்கு தான் நிறைய கணங்கள் உண்டு அந்த கணங்கள் பரமேஸ்வரனுடைய பரிவாரங்கள் கணங்கள் பூத்தர்கள் பிரமத்தர்கள் குக்யக்கர்கள் டாக்னிக்கள் ராட்சசர்கள் வேத்தாளர்கள் விநாயகர்கள் பிரேத்த கணங்கள் மாத்திரு கணங்கள் பிசாஜர்கள் கூஷ்பாண்டர்கள் பிரம்மராட்சதர்கள் இப்படியும் பரமேஸ்வரனுக்கு பரிவாரங்கள் இருக்கக்கூடிய சேனைகள் அந்த அவ்வளோ பெரியும் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சார்ங்க தனுஷுலேருந்து வெளியில் வந்த கூரிய அம்புகளால் அடித்து நொறுக்கி துரத்திட்டார்கள் யாரையும் முடிக்கல நான் மறுபடியும் உயிர் வந்துடுவோம் ஒரு சமாசமாக சண்டை அது சார்கம் சொல்லப்பட்ட தரும் கட்ட வில்லேந்தியா கிருஷ்ணன் சுவாமி கும்பகோணத்தில் இருக்காரு சார்க ராஜனா கிருஷ்ணன் கிருஷ்ணன பினாக்கம் சொல்லப்பட்ட வில்லு வச்சுன்னு கூட பரமேஸ்வரன் பலவிதமான அஸ்திரங்களால அடிக்கிறார் கிருஷ்ணனரை பார்த்து ஆச்சரியப்படாம இதர அஸ்திரங்களால அவரை அடக்கினார் மேல பார்ப்போம் பிருத்தக் விதானி பிராஜுங் பினாக்கி அஸ்திரானி प्रत्यत्रि समयामासाणीरस्मृता सागपाणी नम अप्तस्वामियान गो सांगजन सांगराजन पृथ्वी प्रायुक्त पिनाक्यस्त्रे सांग प्रत्ये समस अंगणि अवस्मृता ब्रह्मात्रृतर्ब्रम वाय पावतम आग्नेयच पाजन्यम नैज पाशुपत च ब्रह्मात्रित ब्रह्मास्त्र वाह पार्व पारत ஆக்யச்ச பாரஜன்யம் நேஜம் பாசுபத மோஹிவீஷம் ஜிரும்மணா திருணஜம் பாணிய பத்தே ஜி கதேஷு மோகிவருகிஷம் ஜிரும்பாத்திருத்தம் சௌரிகே ஜி கதேஷு புனாணு அஜமான சமந்தர அசிபம் விமுஞ்சன் சிநாப்பாக்கிரமத்து ரிணாதிக்க प्रद्युम बाणगी अर्घ्य बाणगे अर्घ्यम सबंतर सृिव मुंचन्न गात्रेभ्यां चिकी्रम तो ऋणा खंद प्रत्युन बाणौ हजमान समतरा अगे विमुचन्न घात्रेभ्या चिखिनापाक्रमतीरना कंभांडकूपक पेतु मुसुलाजि दुदुर्ूत अनीका हतनाथनी कभा कूपकना पेतृ मुसुलाजि दुद्रुहूत अनीका हतनाथनीत पदना श्लोक मरूंबार पृथक्धा प्राजुक्त पृथक प्राजुक्त पिना अस््र सािणे प्रत्ये समस सागपाणि अवस्मता पृथक्धा प्राजुक्ता पिना की अस्त्र सािण प्रत्ये समसपाणिस्वीता ब्रह्मात्रच ब्रह्मात्र वायव्य पावतम आग्ने आग्ने पार्थिम ने जम पासुपस्थ ப்மாிரம் வாயச்ச பார்தம் அனையச்ச பார்த்தன்யேஜம் புபோரு கிரிஷம் ஜும்பம் வாணிய பதநகே ஜிதேஷம் மோஹித்வரு கிரிஷம் ஜும்பு பாணசிய பதநம் சௌரிகே ஜிஷம் ஸ்கந்த பணுகி அஜமான சமந்தர அத்திருக்கே விமுஞ்சன் ஹாத் சிக்கிநாபாத்திருக்க अध्यमान प्रद्न भाणुगे अद्यम सामर अस विमुचंदगात्रेभ्यँ सिखिनापाक्रमत रहना कुंभाकूपक पेतदो मसलार्जि दुद्रुहो तदा अतना सर्वतः கும்பாண்டாக கூகர்ணத்தேதும் முசலார்த்திதௌ உதூதனீகா ஹதநாத்தா சர்வத கும்பாண்டாக கூபகர்ணத்திய பேதது முசலாரிதௌத அநீகா ஹதநாதா சர்வத பினாக்கம் சொல்லப்பட்ட அந்த தன்னுடைய அனுச தனுஷ்கொண்ட பரமேஸ்வரனும் சார்க்கம் தன் சொல்லப்பட்ட தனுஷ்கொண்ட கிருஷ்ணனுக்கு பலவிதமான அஸ்திரங்களை உபயோகம் பண்ணார் கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஆச்சரியப்படலாம் பிரத்திய அஸ்திரங்களால் முடித்தார் பிரம்மாஸ்திரத்துக்கு பிரம்மாத்திரம் வாயவிய வாயுவஸ்திரத்துக்கு பார்வதாஸ்திரம் ஆக்னயாஸ்திரத்துக்கு பாரஜியனாஸ்திரம் பாசுவதாஸ்திரத்துக்கு நாராயணாஸ்திரம் இப்படி பிரயோகம் பண்ணார் கிருஷ்ணன் வந்து உத்தரத்துக்கு வந்த பரமேஸ்வரனை திரும்பணாத்திரம்னு அதாலாக போட்டு திருமண ஆத்திரம்னா கொட்டாய் விட்டுறது கொட்டாய் விட்டுறதுனால மோகம் அடைத்தது உடனே கத்திகளாலையும் கதையாலும் பானங்களாலையும் பானனுடைய சேனையை முடித்தால் அதாவது எப்படின்னா இனாக்டிவ் பண்ணணும் அவரை வந்து ஆக்ஷனில் இல்லாமல் அவரை நிறு நிறுத்தறத்துக்கு கிருஷ்ணனும் யுத்தத்துக்கு வந்த பரமேஸ்வரன் ஜிரும்பணாத்திரம் கொட்டா விடக்கூடிய அத்திரத்தாலம் மோகமடைத்திருக்கும் மோகமடை அழையும் அப்போது கத்திகளாலையும் கதையாலையும் பானங்களாலையும் பானனுடைய சேனையும் குறைக்கிறார் குன்றார் ஸ்கந்தன் பிரதிவனுடைய பான கூட்டங்களால் நாலு பக்கம் அடிபட்டு ஹிம்சிக்கப்பட்டு சரீரத்திலேருந்து இப்படி ரத்தம் வருது மயில் வாகத்திலேருந்து யுத்தத்திலேருந்தே கிளம்பினார் கும்பாண்டனும் கூப்பகர்ணனும் பலராமனால் உலக்கையால் அடிக்கப்பட்டவர்களான கீழ் வந்தார் சேலநாயகன் இழந்த அவருடைய சேனைகள்னால் நாலா பக்கமும் செதறி இது விவரமாக சொல்லணும் மேலே பார்க்கும் கிருஷ்ணா இருக்கும்